கனி கொடுக்கும்படி நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆற்றோர மரங்கள் ரூட் அண்ட் ஃப்ரூட் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் பத்தொன்பது பதினான்கு வசனங்களும் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மணவரையில் இருந்து மனவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது அது வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கின்றன கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் எண்டைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கின்றன அன்றியும் அவைகளால் முதடியே எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை மிகுந்த பலன் உண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு முதல் அடியே என்னை விலைக்கு காறும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என் கண்மொலையும் என் மீட்பெரும் ஆகிய என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் பதினோராம் அத்தியாயம் பதினாறாம் வசனத்தினுடைய இரண்டாம் பகுதி வேர் சுத்தமாயிருந்தால் கிளைகளும் சுத்தமாயிருக்கும் இஃப் த ரூட்ஸ் ஆர் ஹோலி த பிரான்ஸ் வில் பி டூ தூயாவியானவரின் வரங்கள் பெற்றுக்கொள்ளப்படுபவை அவரது கனிகளோ விளைவிக்கப்பட வேண்டியவை ஆவியானவரின் கனியினாலேயே நாம் நமது பாவ சுபாவத்தின் விருப்பங்களை மேற்கொள்கிறோம் வசனவாசிக்கிறேன் கலாத்தியர் 5, ஐந்து பத்தொன்பது முதல் மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிர ஆராதனை பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கப் பீதங்கள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இவை எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் அவற்றை சொல்லிவிட்டு ஆவியின் கனியோ என்று துவங்குகிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குண விசுவாசம் சார்ந்தம் இச்சையடக்கம் இப்படி சொல்லிவிட்டு இவைகளுக்கு விரோதமான புறமானம் ஒன்றும் இல்லை இதனுடைய பொருள் என்னவென்றால் ஆவியின் கனிகளை கொண்டே நாம் விட முடியும் இவைகளை கொண்டே நாம் அவைகளை மேற்கொள்ள முடியும் என்பதுதான் முளைத்து வளர்ந்து காய்காக்கும் மந்திர விதை எதுவுமே கிடையாது திடீர் அறுவடை என்று யாராவது கேள்விப்பட்டிருக்கிறார்களா நாம் என்ன காளான்களா ஆண்டவரால் நிறப்பட்ட மரங்கள் அல்லவா விவசாயத்தில் நாம் அவசரப்பட்டால் கேடுதான் விவசார விவசாய விவசாயம் எப்பொழுதுமே தேவனுடைய பண்ணையிலே நாம் நிதானமாக பொறுமையாக நேரம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு வேலை எனவே இந்த அக்ரிகல்ச்சரல் இந்த ஃபார்மிங்கை வந்து நாம் அவசரப்பட்டு நாம் செய்யக்கூடாது கலப்பின செடிகொடிகள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டவை கடவுள் படைத்த இயற்கைக்கு அவையெல்லாம் தரத்தில் குறைந்தவை தான் நமது வாழ்க்கை ஒரு தோட்டம் போன்றது ஒவ்வொரு நற்குணமும் ஒரு மரம் எனலாம் தோட்டத்தை பண்படுத்த நிறைய பொறுமை வேண்டும் கிரமமாக அவசரப்படாமல் திருவசனத்தை தியானிப்பது தண்ணீர் பாய்ச்சி களை பிடுங்குவது போன்றது நாம் நீரோடையோரம் நடப்பட்டு பருவகாலத்தில் கனி தந்து எப்பொழுதும் நாம் பசுமையாயிருக்கிற மரங்கள் போல் இருப்போம் என்று திருவாக்கு நமக்கு உண்டு நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு போதிப்பது திருமறைதான் அதன் போதனைகள் ஆழமானவை ஆனால் குழப்பமானவை அல்ல அதன் எளிய அறிவுரைகளை நாம் உத்தமமாய் பின்பற்றினால் நமது வாழ்வில் தினமும் ஒரு மாற்றத்தை நாம் அனுபவிக்கலாம் கனிதருவதை பற்றி பேசும்போதுதான் இயேசு தமது சீடரிடம் சொன்னார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்ன ஒரு உற்சாகமான வார்த்தை பாருங்கள் பிரியமானவர்களே வெளிப்படையாக அலங்கரிக்க அதிக பிடிக்காது அந்த அலங்காரம் அதிக இருக்கவும் இருக்காது நட்சத்திரங்களும் பல்புகளும் தொங்க விடப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரங்கள் நாம் நிசமானதும் நிலையாதமான கனிதரவே நாம் நடப்பட்டோம் வேரை கவனிக்காமல் இது சாத்தியமாகாது எனவேதான் இன்று நாம் மனப்பாட வசனத்திலே வாசித்தோம் வேர் சுத்தமாயிருந்தால் கிளைகளும் சுத்தமாயிருக்கும் நமது இருதயமே வேர் இருதயத்திலிருந்துதான் தீய குணங்கள் உருவாகின்றன வசன வாசிக்கிறேன் மத்தைய பதினைந்து இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இருதயத்தை எவ்வளவு கவனமாக அதாவது அந்த வேரை நாம் எவ்வளவு பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று கவனியுங்கள் வாழ்க்கையில் நாம் வலிக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் கோடரியை வேறருகே வைத்தால் ஆரோக்கியம் அடைய மாட்டோம் ஆதிநிலை ஏகவும் நம்மால் முடியாது தேவருவது மெதுவாகவும் வேதனை மிகுந்தும் இருக்கலாம் ஆனால் இப்படித்தான் நான் நம்முடைய குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இறை நூலின்படி பண ஆசையே தீயவை அனைத்துக்கும் வேறாகும் என்று பவுல் திமுதேவுக்கு முதல் நிறுவனம் ஆறாமத்தி ஆயம் பத்தாம் வசனத்தில் எழுதினார் இந்த அரக்கனை ஒழித்து கட்டினால் ஒழிய நமது வாழ்வின் பல்வேறு பகுதிகளில் அவன் அவ்வப்பொழுது தலையை தூக்கி கொண்டுதான் இருப்பான் பணத்தின் மேல் வைத்திருக்கும் பிடி தளர்ந்து விடுவதே பெந்தே கோஸ்தையின் உண்மையான அடையாளமாகும் அப்போ சிலர் இரண்டாமத்தி ஆயத்திலே அவர்கள் எல்லாரும் பர்சுத்தாவியினால் நிறைந்து ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று வாசிக்கிறோம் இது அப்போ சில ரெண்டு இது ஒரு பகுதி ஆனால் எல்லாரும் போற்றக்கூடிய எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு பகுதி அப்போ சிலர் இரண்டு அல்ல அது இரண்டு நாற்பத்தி அது என்ன தெரியுமா அவர்கள் தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் விற்று பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் எனவே பணத்தின் மேல் பிடி தளர விடுவதுதான் அந்த பெந்தை கோஸ்தை வல்லமை அந்த பரசுத்தாவியின் வல்லமை இந்த ஆசிர்வாதம் பலருக்கு உடனே அனுபவமாகி விடுவதில்லை கண்களில் இருந்து செதில்கள் விழ விழத்தான் பணம் வெறும் பிணம் என்பது நமக்கு தெரிய வரும் ஒரு கேள்வி இந்த ஆண்டில் நமது பண ஆசை குறைந்திருக்கிறதா திரும்ப கேட்கிறேன் இந்த ஆண்டில் நமது பண ஆசை குறைந்திருக்கிறதா பதில் சொல்ல வேண்டிய முக்கியமான கேள்வி சௌதரி சாராள் நவ்ரோஜி பாடிய பாடலிலிருந்து ஒரு கவியை நான் பாடுகிறேன் நீர் நீலை திருக்கும் கொடியாயாடியே படர் திலங்க கிளை நறுக்கீ களை பிடுங்கி கர்த்தரே கா தென்னை சுத்தம் செய்தீர் கீழே நறுக்கீ களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர் இந்த ஆண்டினுடைய இறுதி வாரத்தில் இருக்கிற நாம் ஆண்டவருடைய ஆவியானவர் அவருடைய கோடரியை நம்முடைய வேரையை வைத்து வேற சுத்தமாக்கும்படி நாம் அவருக்கு இடம் கொடுப்போம் தேவையற்ற குப்போ குளங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றி போட்டு பசுத்தாபியானோருடைய அக்னியினால் அவையெல்லாம் சாம்பலாக போகும்படி நாம் சற்றும் கருணையின்றி தேவ சமூகத்தில் நாம் நாம் திறந்து கொடுப்போம் ஏனென்றால் வேறு சுத்தமாக இருந்தால் கிளைகளும் சுத்தமாக இருக்கும் நாம் ஆற்றோரத்தில் நடப்பட்ட மரங்களாக இருந்து தன்காலத்தில் தன் தனி கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல இருப்போம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்றார் இயேசு எனக்கும் சிடராயிருப்பீர்கள் என்றார் அந்த பாக்கியத்தோடு நான் புத்தாண்டுக்குள்ளே நுழை ஆயத்தப்படுவோம் எங்கள் மகாபிரிய தேவனே இந்த நாளுக்காக மறுபடியும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டினுடைய இறுதி நாட்களுக்குள்ளேயே நாங்கள் வந்துவிட்டோம் கர்த்தாவே பெரும்பகுதியை நாங்கள் வீணாக கழித்து விட்டோம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இன்று எங்கள் முன்னால் கண்டிப்பான ஒரு கேள்வி நீர் வைத்திய ஆண்டு இந்த ஆண்டில் பண ஆசை எங்களுக்கு குறைந்திருக்கிறதா கர்த்தாவே நாங்கள் மிகவும் நேர்மையோடு உண்மையாக மோக்கு முன்பாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நீர் எங்களுக்கு உதவி தாரோம் பணத்திலே எங்களுடைய சிந்தை மாறாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை அதை தெளிவாக வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே எங்களை சுத்தப்படுத்தும் எங்களை கல்வி ஏறணும் இருக்கிற குப்பை கூல குப்பை கூளங்களை எங்களுடைய பதரை கர்த்தாவே நீருமுடைய பசுத்தாவின் அக்னியினாலே எரித்து போட வேண்டும் என்று நாங்கள் நிச்சபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்போது சில இரண்டு நான்கின் அனுபவம் மட்டுமல்ல இரண்டு நாற்பத்தி நான்கின் அனுபவத்தையும் எங்களுடைய கூட்டு வாழ்க்கையிலேயே தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆத்தோர மரங்களாய் செழிப்புள்ளவர்களாய் கனி நிறைந்தவர்களாய் இருந்து பிதாவை மகிமைப்படுத்த உங்களுடைய குமாரனுக்கும் உண்மையான சீடராக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே